மேவச்சமே விதையிரவிணம் மேவெவோ नमो சம்பிரதாய வம்சிபோ सच्चिदानंदरूपाय कृष्णाया சோபப்ளவரானோமந்தூப்பிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கேதாஜாஸேமா முனி மூர் புருஷோத்தமசிரே நகசனம் நருச்சியத்தை ஜன்மஜரா விம் விஷ்ணுஷ भूतभव्य भवत् प्रभु भूतकृत् भूतभृद भूतात्मा भूतभावन आदिशं भाष्यम व्याख्यम इन पढ़ग ना अर्थ चल र विश्वस्य விஷஸ் ஜகத்தின விஷம் இத்துச்சி कार्यभूत, விஷமி காரியூத்திரிஞ்சியத परस्मात्-पुरुषातृ உப்துதி பரஸ்மருஷா तेन பரமா விஷமிதி அபியே वेदं ப்மைவேதம் விஷ்மிதம் வரிஷம் புருஷய வேதம் விஷ்வம் இப்பஞ்சித் பரமா சதஸ்தீன்ற வகுப்புகள்ல ரெண்டு திரவ எடுத்ததுலையும் இந்த காரியபூத விரிஞ்சியாதீ நாமபிரபி அப்படி படிச்சுவிட்டேன் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க காரியபூத விரிஞ்சியாதி நாமபிரபி அப்படின்னு படிங்க அதாவது இதுவரைக்கும் பார்த்ததோட சாரம் என்னன்னு கேட்டால் விஸ்வங்கிற சப்தத்துக்கு முதல்ல அவர் சொல்கிறார் பிரம்ம ஜெகத்காரணம் பிரம்ம இப்போ இந்த காரணத்தேன விஸ்வம் இத்தி உச்சத்தே பிரம்மாங்கிற போது அத்வைத சித்தாந்தப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் முதல்ல விவர்த்த காரணம் தான் சொல்லணும் விவரத்த காரணத்துக்கு திருஷ்டாந்தம் ரஜ்ஜு சர்ப்பந்தான் ரஜ்ஜு சர்ப்பம்னா கயிற்றில் பாம்பு கயிற்றுல பாம்பு மூணு காலத்துலேயும் கிடையாது ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கு இதை சாஸ்திரத்தில் நம்ம அனிர்வச்சனீய பிரதீத்தி அப்படி சொல்லுவோம் அனிர்வச்சனீய பிரதீத்தி பிரதீத்தின்னா நமக்கு இருக்கிற இந்த துவைத்த அனுபவம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க இந்த விகல்ப அனுபவம் துவைத்த அனுபவம் இது சத்தா அசத்தான்னு கேட்டால் சத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஞானத்தினால் பாதிக்கப்படுறதுனால அசத்துன்னு சொல்ல முடியல என்ன பிரதீத்தி ஆரத்தினால் ஆக அதனால்தான் சதசத்யாம் அனிர்வச்சனீயத்வம் மித்யாத்வம் மித்யாவுக்கு லக்ஷணமே என்னென்னா இதை சத்துன்னு சொல்ல முடியல அசத்துன்னு சொல்ல முடியல இது அத்வைத்த சித்தாந்தப்படி துவைத்தம் சத்தா அசத்தா எப்படின்னு கேட்டால் துவைத்தம் சத்துன்னு சொல்ல முடியாது சொன்னால் அத்வைத்தமே வராது ஒத்துக்க சத்து வந்து நீக்கப்படுது இந்த ஜெகத்தை நாம் கிடையாதுன்னு நீக்கிறோம் ஞானத்தினால இதை விசாரம் பண்ணி என்கொயரி பண்ணி இதோட சப்ஸ்டான்ஸ் என்னன்னு பார்த்து இதுக்கு இதுக்கு வந்து சத்தாகவே கிடையாதுன்னு நெகேட் பண்ணிவிடுறோம் எப்படின்னா குடம்ங்கிற பதத்துக்கு சத்து கிடையாது மிருத்துங்கிற பதத்துக்கு தான் மண்ணுங்கிற பதத்துக்கு தான் சத்து இருக்குது ஜலங்கிற பதத்துக்கு தான் சத்து இருக்குது தரங்கத்துக்கு அதாவது அலைகளுக்கோ கடல் என்ற சொல்லுக்கோ அலைகள் என்ற சொல்லுக்கோ பொருள் இல்லை அதனால் பொருளற்ற சொற்கள் என்னதுன்னா அனிர்வச்சனியம்தான் ஆனால் யூஸ் பண்ணுறோம் ஜலந்தான் சத்து ஜலங்கிற சொல்லுக்கு தான் பொருள் இருக்குது ஆனால் அலைகள்ங்கிற சொல்லுக்கோ கடல்கிற சொல்லுக்கோ பொருள் கிடையாது அப்போ எத்தனை மூணு மூணு சொற்கள் சொன்னாலும் பொருள் ஒன்று தான் கடல்னு சொன்னாலும் அலைகள்னு சொன்னாலும் ஜலம்னு சொன்னாலும் மூன்று சொற்களை சொன்னாலும் பொருள் ஒன்று தான் ஆக ரெண்டு சொற்களுக்கு பொருள் கிடையாது அதனால தான் என்ன சொல்கிறோம் அந்த ரெண்டு சொல்லும் இருப்பற்ற சொற்கள் ஆனால் உபயோகப்படுத்துகிறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி ஆதிசங்கரர் விஸ்வச ஜகதா காரணத்துவன விஸ்வமித்யுச்சதே பிரம்ம அப்படின்னு ஜகத்துக்கு காரணமாக பிரம்மன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ காரணம்னால் என்ன காரணம்னு கேள்வி முதல்ல வந்துடும் இப்போ நிறைய கேள்வி இருக்குது விவர்த்த காரணமாக நிமித்த காரணமாக உபாதான காரணமாக பரிணாமி உபாதான காரணமாக இல்லை காரணக்காரிய பேதம் உண்டா காரணக்காரிய அபேதமாக இத்தனை கேள்விகள்லாம் வரும் இதுதான் நம்ம சாஸ்திரத்தில் முக்கியமான விசாரமே பிரம்மசூத்திரத்தில் என்ன முதல்ல இருக்குதுன்னா பிரம்ம விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறது எடுத்த உடனே என்ன சொல்கிறது இந்த ஜகத்துக்கு எது காரணமோ அதுதான் பிரம்மன் பிரம்ம லட்சண சூத்திரம் ஜென்மாத்தியசகாங்கிறது பிரம்ம லக்ஷணசூத்திரம் பிரம்ம விசாரம் பண்ணணுங்கிறது முதல் சூத்திரம் அது பல விஷய பிரயோஜன பலம் விஷயப் பிரயோஜன சித்தி இருக்கிறதுனால பிரம்ம விசாரம் பண்ணத்தான் வேணும் அப்படின்னு முதல்ல பிரம்ம விச்சார சித்தியை பண்ணுறோம் பிரம்மத்தை விச்சாரம் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத சித்தி பண்ணுறோம் பிரம்மத்தை விசாரம் பண்ணத்தான் வேணும் விசாரம் பண்ணுறதுனால நமக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனால ஆ பிரம்மங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை விசாரம் பண்ணத்தான் வேணும் பண்ணினா நமக்கு பிரயோஜனம் இருக்குது ஆகையினால பிரம்ம விசாரம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத சித்தம் சித்தம் பண்ணுறதுக்கு தான் முதல் சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம் வந்து பிரம்ம லட்சணம்னு சொல்கிறது அது சரி அப்படின்னா பிரம்மன் என்ன என்ன லக்ஷணத்தோடு இருக்குது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை அது ஆச்சரிய சொல்ற தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயமா இல்லைன்னு நினச்சின்னு இருக்கே ஆனால் அது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அது அப்பிரசித்த விஷயமா பிரசித்த விஷயமானு அதையும் விசாரம் பண்ணி அதனால் பிரசித்த விஷயம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு பிரசித்த விஷயம்னால் என்னத்துக்கு விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது அப்பிரசித்தம் மாதிரி இருக்குது ஆகையினால் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு இவ்வளவெல்லாம் அதை சித்தாந்தம் அதாவது பிரம்ம விசாரத்தை சித்தி பண்ணி பிரம்மனோட லக்ஷணத்தை சொல்கிறதுக்காக தான் ரெண்டாவது சூத்திரம் இருக்குது அப்போ பிரம்மன் என்னதுன்னா ஜெகத்காரணம் பிரம்ம ஆக எப்படிப்பட்ட காரணம் அப்படின்னு கேட்டால் அதில் தான் நிறைய விசாரங்கள்லாம் நிறைய பண்ணுறோம் நாம் அத்தனை இங்கே பண்ணலை விஸ்வஸ்மை நமஹா விஸ்வாய நமஹா அப்படி சொன்னால் விஸ்வஸ்மை நமஹா அப்படிங்கிற அந்த முதல் நாமமே பிரம்மனைத்தான் சொல்கிறது ஜெகத் காரணத்துவன விஸ்வமித்யுச்சதே பிரம்மன் அத்வைத சித்தாந்தப்படி பிரம்மன் இந்த அநிர்வச்சனீயமான மித்யாஸ்வரூபமான துவைத ஜகத்துக்கு காரணமாக இருக்குது எப்படின்னா ரஜ்ஜு சற்பவத் இதுதான் எ வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் கயிற்றில் பாம்பு போல் இது இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது மண்ணுக்குடமெல்லாம் அடுத்தது தான் மண்ணு குடம் தங்கநகை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதில் வந்து பரிணாமம் இருக்குது பரிணாமம்னா அது வந்து அது வந்து தன் மண்ணு வந்து குடமாக மாறுறது கயிற்றில் பாம்பு பாம்பாக மாறுறது இல்லை கயிறு பாம்பாக மாறலை பாம்பு நம்முடைய அஜ்ஞான அஜானத்தினால் கற்பிக்கப்பட்டது அத்தியாசம் அத்தியஸ்தம் அது காரணம் என்ன சர்ப்பக அத்தியஸ்தா எதனாலன ரஜ்ஜு அஜ்ஞானன்னு ரஜ்ஜு அஜானாத் ரஜ்ஜு அஜ்ஞானாத் சர்பகா அத்தியஸ்தா ரஜ்ஜு அஜானத்தினால சர்ப்பம் அத்தியாசம் பண்ணப்பட்டது அதே மாதிரி பிரம்ம அஜானத்தினால தான் துவைத்தம் ஜகத்து அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு அத்வைத பிரம்ம அஜானத்தினால தான் துவைத்த பிரபஞ்சமானது அத்தியாசம் ஆனால் அடுத்த லெவலில் பேசுகிறபோது இந்த மண்ணுக்குடம் தங்கநகை உதாரணமெல்லாம் சொல்லப்போனால் இந்த ஜலத்தில் கூட சொல்லணும்னா கூட கடல் என்ற சொல்லுக்கோ அலைகள் என்ற சொல்லுக்கோ இருப்பு கிடையவே கிடையாது அதுவும் கூட அக்ஞானாத்து அத்தியஸ்தம் விவகாரார்த்தம் அத்தியஸ்தம் இப்படி சொல்லணும் இல்லாட்டி வஸ்து நாஸ்தி இருந்துட்டே இருக்கிற வஸ்து இல்லைங்கிற மாருங்க எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது இருக்கு எது இருக்குன்னு நினைக்கிறோமோ அது இல்லவே இல்லை சரி அப்போ விஸ்வமித்தி விஸ்வசாரண விஸ்வம் இது பிரம்ம உச்சியத்தை அடுத்தது தான் பாருங்கள் அடுத்தது ஆதவு தூ விஸ்வமிதி காரியசப்தேன காரணக்கிரகணம் முதல்ல காரியத்தை வச்சு இப்போ இப்படி போயிட்டால் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஆக விஸ்வம் விவர்த்த காரணம் பிரம்ம அப்புறம் விஸ்வரூபா விஸ்வரூபா விஸ்வம் விஸ்வரூபா விஸ்வத்துக்கும் விஸ்வரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்னா விஸ்வம்ங்கிறது பிரம்மந்தான் இருக்குது மூன்று காலத்துலையும் ஜெகத்து இல்லவே இல்லை ரெண்டாவது சொல்கிற போது விஸ்வம் வந்து ஜகதாக்காரமாக காட்சி அளிக்கிறது பாடத்துக்காக வேண்டி இது வந்து காரண காரியத்தை டீச் பண்ணி இதுக்கு பேர் அத்தியாரோப அபவாத பிரக்ரியா ரஜு சர்ப்ப பிரக்ரியா வேற ரஜு சர்ப்பத்தில் வந்து கத்தியஸ்தம் சொல்லி முடிச்சுடுறோம் இங்கே எல்லாம் உபநிஷத்தில் நிறைய இடங்களில் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன இருக்குன்னா எப்படி மிருத்திகேத்தேவ சத்தியம் லோகமித்தேவ சத்தியம் இப்படி எல்லாம் பார்க்குற போது பிரம்மந்தான் ஜெகத்தா மாயையால காட்சி அளிக்கிறது அங்கேயும் அப்படி தான் சொல்லுவோம் கயிறு தான் அறியாமையினால் பாம்பாக தோன்றுகிறது அதே மாதிரி பிரம்மன்தான் மாயினால் ஜகத்தா துவைத ஜெகத்தாக காட்சி அளிக்கிறது ஆனால் இங்கே கொஞ்சம் நாம் காரியத்தை ஒத்துக்கிண்டு துவைத்தத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசுகிறோம் சொல்லப்போனால் இது ப கிட்டத்தட்ட கொஞ்சம் விசிஷ்டா துவைத்தமாக இருக்கும் முதல்ல சொல்கிறது இந்த ரஜ் ரஜு சர்ப்பந்தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப முக்கியம் அதனால தான் அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் விவர்த்த காரணம்னு பேர் இது வந்து பிரம்மன் வந்து ஜகத்த ஆரார் சோ காமயத்த பகுஷ்யாம் பிரஜா ஜே ஜே தீ சத போ தபியதா இப்படி நான் பல்வேறாக ஆவேனாக என்று அவர் திட்டமிட்டார் அதுக்கு தான் நம்ம மாயையெல்லாம் கொண்டு வந்து மாயையில் சத்வம் ரஜஸ்தமஸெல்லாம் சொல்லி சுத்த ச சுத்த சத்துவத்தில் வந்து ஈஸ்வரன் வரார் சுத்த ரஜஸிலிருந்து ஜீவர்கள்லாம் வெளிப்படுகிறார்கள் சுத்த தமஸில் இருந்து பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள சத்வ ரஜஸ்தமஸ் இருக்குது தமப்பிரதானம் சத்வப்பிரதானத்தில் ஈஸ்வரன் ரஜப்பிரதானத்தில் ஜீவர்கள் அப்புறம் தமப்பிரதானத்தில் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களில் தமஸில் சத்துவம் ரஜஸ் தமஸ் சத்துவம் ரஜஸ்தமஸ் இருக்குது அந்த பஞ்சபூதங்களில் இருந்து தான் சாத்விகமாக சூக்ம சிருஷ்டி அந்தக்கரணம் எல்லாம் உண்டாருது பஞ்ச ஜியானேந்திரியங்கள் அதெல்லாம் உற்பத்தி ஆறுதுன்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து அதில் இருக்கிற ரஜஸிலருந்து தான் கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணனும் உண்டாருதுங்கிறோம் இருக்கிற தமசு தான் பஞ்சீகரணமாகி ஸ்தூல பிரபஞ்சமாக ஆறுதுன்னு சொல்கிறோம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் இதெல்லாம் என்னதுன்னா இந்த எப்படி மண்ணு குடமாக மாறுறதோ அது மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் அப்பாக்கிட்டருந்து குழந்த வர்றது அப்பா அம்மாக்கிட்டருந்து குழந்த வர்றது விதையிலருந்து மரம் வர்றது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பரிணாமத்துலையே பேதம் அதாவது விதையிலேருந்து மரம் வந்துடுச்சுன்னா விதை வேறு மரம் வேறு அப்பா அம்மா வேறு குழந்தைகள் வேறு அந்த காரணக்காரிய பாவம் எடுத்துக்கிறது இல்லை நம்ம இந்த காரணக்காரிய பாவம் தான் எடுத்துக்கிறோம் எந்த காரணக்காரிய பாவம் மண்ணு குடமாக மாறுகிற காரணக்காரிய பாவம் ஆ பரிணாம காரணத்திலேயே வந்து டோட்டலாக பிரிஞ்சு போகிற பரிணாமம் இது பிரியாத பரிணாமம் அதுக்கு என்ன வார்த்தைகள் இருக்குது ஞாபகம் இல்லை எனக்கு அந்த அர்த்தத்தில் சொல்லுவோம் அது இதெல்லாம் வந்து மாண்டூக்க உபநிஷத்தில் பார்க்குறோம் காரணம் வந்து சத்காரணமாக சத்காரியவாதம் அசத்காரியவாதம் எல்லாம் கடைசியில் என்ன அஜாதிவாதம் சத்காரியமாவது அசத்காரியமாவது அசத்காரியத்தை சத்காரியவாதத்தினால நீக்கி கடைசியில் சத்காரியமும் ப்ராப்ளம்னு சொல்லி அஜாதிவாதம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் கௌடபாதாச்சாரியர் ந கஷ்டி ஜாயத்தை ஜீவ ஏ தத்தது உத்தமம் சத்தியம் எ கிஞ்சின் வித்தியதே ஆக சத்காரியத்துலேயும் தோஷம் இருக்குதுன்னு சொல்லி சத்காரியவாதத்தையும் நெகேட் பண்ணுறார் அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை இந்த விஸ்வங்கிற நாமத்துக்கு சங்கராச்சாரியர் சொன்னதுனால இது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆக ஆதவு தூ விஸ்வமிதி காரியசப்தேன காரண கிரகணம் விஸ்வங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம காரணத்தை எடுத்துன்னுட்டோம் ஏன்னா காரியம் முழுவதும் காரணம் வியாபிச்சிருக்கு எப்படி குடம் முழுவதும் மண் வியாபிச்சிருக்கோ நகைகள் முழுவதும் தங்கம் வியாபித்திருக்கிறதோ அந்த நம்ம சப்தமி விபக்தியில் பார்க்குறோமே விஷ்லேஷ சப்தமி விஸ்லேஷ சப்தமின்னா என்னது அதாவது அதாவது அது ஆதார ஆதேய பாவம் அப்படி கிடையாது வந்து குடத்துக்கு மண் ஆதாரம்னு சொன்னால் கொட முழுக்க மண்ணு வியாபிச்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் விஸ்லேஷம்னு பேர் விஸ்லேஷ காரணம் விஷ்லேஷ ஆதாரம் பிரிஞ்சிருக்கிற ஆதாரம் இல்லை இப்போ வந்து புத்தகம் வந்து டேபிள் மேலே இருக்குது அப்படின்னா இது பிரிஞ்சிருக்கிறது அதுக்கு தான் நான் சம்யோகம் சமவாயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் கடைசி வகுப்புகள்லாம் அதெல்லாம் இப்போ இங்கே எடுத்துக்க வேண்டாம் அதை இப்போ இங்கே பேச்சில்ல பிரிக்க முடியாத கார பிரிக்க முடியாதது பிரிக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம் இப்போ அவர் என்ன சொல்கிறார் காரியபூத விரிஞ்சியாதி நாமபிரபி உபபன்னா ஸ்துதி விஷ்ணோ இது தரிசயித்தும் இப்போ வந்து பிரம்மதேவனை போய் விஷ்ணவே நமஹா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா சொல்லலாம் சிவனுக்கும் விஷ்ணவே நமஹான் இந்திரனுக்கும் விஷ்ணுவே நமகான் வருணனுக்கும் விஷ்ணவே நமஹான்னு சொல்கிறோன்னு வச்சுங்க அதான் சொல்கிறார் காரியபூத விரிஞ்சியாதி நாமபிஹி அப்பி அதில் அவர்களையும் இப்போ நம்ம பார்த்தோம்னா சகஸிரநாமத்தை எல்லாம் பார்த்தோம்னா எல்லா சகஸ்திரநாமத்துலையும் விஷ்ணவேன மகான் வந்துடும் இப்போ விஷ்ணு சகஸ்திரநாமத்திலே வரப்போகிறது சிவாயன மகான் வரப்போகிறது அப்போ தேவதைகளில் வந்து பேதம் கிடையாது ஏன்னா அவர்களையும் வியாபிச்சிருக்கார் கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார் நீ எந்த சரீரத்து மூலமாக எதை பூஜை பண்ணாலும் சரி அந்தந்த சரீரம் மூலம் நான் தான் அனுகிரம்ன்றேங்கிறார் யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தயார்த்தித்தி தஸ் தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமே விதா சதய்யு தசாரா லாமா வித்தரம் கிச்சித் நாஸ்தி மத்தம் நான்கி அதின மயிம் பிரோத்தம் சூத்திரே மணிவோமு கௌன்ய பிரஸ் ஷிசூரிய எல்லாத்துலேயும் பகவான் சொல்கிறாரு அப்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வச்சுட்டு பார்க்கணும் இங்கே என்ன சொல்கிறார் காரியசப்தேன காரண கிரகணம் கிமர்த்தம் எடுத்துன்னு பேள்னா அப்போத்தான் காரியபூதமாக இருக்கிற விரிஞ்சியாதி விரிஞ்சினா பிரம்மதேவன் மிஸ்டர் சரஸ்வதி ஆகையினால் சரஸ்வதியினுடைய கணவன் சரஸ்வதி பதிகி ஆஹ ப்ரமதேவன வந்து விஷ்ணவே நம அப்படின்னு சொன்ன விஷ் விருஞ்சாதிநாமி அப்பப்பணோ இல்லாட்டி என்னன்னா விஷ்ணுக்கே நமஸ்காரம் பண்ணுறோம் அச்ச பூஜை பண்ணுற போது ப்ரமணே நமான்னு சொல்லலாம் ஏன்னா ப்ரமவாருக்கு நீதானே ம் ப்ரம் விஷ்ணுஸ்வம் ருதிரஸ்வம் இந்திரஸ் அக்னிஸ்வம் வாயுஸ்வம் சூரியஸ்வம் சந்திரமாஸ்வம் ப்ரமூர்வஸ்வரோம் அப்படின்னு விஷ்ணுவை வந்து பூஜை பண்ணுறபோது காரியமெல்லாம் காரணம் தானே வியாபிச்சிருக்கு அப்போ காரியத்தை விஷ்ணுன்னு சொல்லலாம் பிரம்மாவையும் விஷ்ணுவேனு மகான் அர்ச்சனை பண்ணலாம் விஷ்ணுவையும் பிரம்மனேனு மகான்னு அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னால் ரெண்டையும் பிரிக்க முடியாது ஆகையினால் என்னதுன்னா முதல்ல பார்த்தது விவரத்தை காரணம் நான் சொல்லிவிட்டேன் எங்கேயும் வியாக்கியானத்தில் இல்லை சங்கராச்சாரியர் மனசு என்னென்னு நமக்கு தெரியும் அங்கங்கே வாசிச்சிருக்கிறதுனால நிறைய பார்த்து வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியும் ஆனால் அடுத்தது என்னதுன்னா காரியசப்தேன காரண கிரகணம்னு அங்கே பொதுவாக என்ன சொல்லிட்டார் விஸ்வச ஜகத்தா காரணத்துவன விஸ்வமித்தி உச்சத்தே பிரம்ம நம்ம ரெண்டு காரணத்தையும் சொல்லிக்கலாம் காரணம்னு சொல்லிட்டால் நான் விவரத்த காரணம்னு சொன்னேன் அதுதான் அல்டிமேட் சாதாரணமாக என்ன காரணம் சொல்லுவோம் ஜகத்துக்கு முதல்ல நிமித்த காரணம் யார் இதை பிளான் பண்ணால் இப்போ இந்த பில்டிங் கட்டணும்னு பிளான் பண்ணது யார் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஒரு புத்தியில் தானே வேலை செய்ய முடியும் ஏன்னா நம்ம ஜகத்தில் பார்க்குறோம் நிறைய காரியங்கள்லாம் வந்து ஒரு கர்த்தா இல்லாமல் ஒரு காரியம் இல்லை அப்போ ஜகத் கர்த்தா யாருன்னு கேட்டால் ஈஸ்வரன்னு சொல்கிறோம் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அவன் வந்து நிமித்த காரணம்ங்கிறோம் நிமித்த காரணங்கிறது இன்டெலிஜெண்ட் காசு நிமித்த காரணங்கிறது இன்டெலிஜெண்ட் காசு ஞான ஞான காரணம் அதனால தான் உபனிஷத்து சொல்கிறது ச தப்போ த ச தபா அத்தப்பியத்தை அர்த்தம் திட்டம்னு அர்த்தம் அவர் திட்டம் போட்டார் சகா அகாமயத்த ச தப்போ அவர் ஆசைப்பட்டார் திட்டம் போட்டார் எப்படி சிருஷ்டி பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணாராம் எல்லாம் புராணங்களில் விஸ்தாரமாக இருக்கும் அதெல்லாம் அப்போ அது நிமித்த காரணமாக ஆகிடுறார் சரி நிமித்த காரணமாக இருந்துட்டா மெட்டீரியல்லாம் எங்கே இருக்குது இப்போ ஒரு ஒருத்தர் நகை பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் வந்து மனதுக்குள்ளே அந்த டிசைனெல்லாம் திங்க் பண்ணிக்கிறார் ஆர்டர்லாம் வாங்கியிருக்க நம்ம உதாரணம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவருக்கு கோல்டு மெட்டீரியல் வேண்டிருக்கு பிஸ்கட் வாணும் அப்புறம் அதை துண்டாக்கணும் அப்புறம் அதை போட்டு வாட்டி எடுக்கணும் அப்புறம் தட்டணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்போ நம்ம என்ன கேட்குறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கச்சா பொருள் தமிழில் சொன்னால் இன்னொரு பாஷையில் சொன்னால் தமிழ்லேயே முதற்காரணம் அப்படின்னு பேர் ஆக மெட்டீரியல் காசு என்னென்னு கேட்டால் அதுவும் ஈஸ்வரனுங்கிறோம் கடவுள்ங்கிறோம் ஆஹ் பிரம்மன் வந்து கயிற்றுப்பாம்பு உதாரணம் உதாரணம் அதே தான் சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி மண்ணு குடம் உதாரணம் இல்லாட்டி தங்கன் நகை உதாரணம் இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அப்போது இப்போ சாதாரணமாக பாடம் நடத்துகிறபோது என்ன சொல்கிறோம் விவரத்தை காரணத்தை பற்றி வாயே திறக்க மாட்டோம் முதல்ல விவர்த்த காரணத்தை பற்றி பேசவே மாட்டோம் முதல்ல என்ன சொல்லுவோம் ஜகத்துக்கு நிமித்த காரணம் யார் உபாதான காரணம் யார் அப்படின்னா ரெண்டுமே ஈஸ்வரன் சொல்லிவிடுவோம் அது எப்படி ரெண்டுமே ஈஸ்வரனாக இருக்க முடியும்னு கேட்டால் செலந்தி பூச்சி உதாரணம்னு சொல்கிறோம் செலந்தி பூச்சி தம் வாயிலிருந்தே நூலை உண்டு பண்ணி அதை பிளான் பண்ணுறதும் செலந்தி பூச்சி மெட்டீரியலும் அதுக்கிட்ட தான் இருக்குது ஆ தன்னோட தொப்புலேருந்து வருது ஊர்ணன் அதுக்கு பேர் லூதா கீட்டா ஊர்ணநாபிகி அப்படின்னு அதுக்கு பேர் அதனால் அதில் வந்து மெட்டீரியல் காசும் இன்டெலிஜென்ட் காசும் செலந்தி பூச்சி தான் அப்புறம் இன்னொரு திருஷ்டாந்த நம்முடைய சொப்னம் சொப்னத்தில் பிளான் பண்ணுறதும் நம்ம தான் நம்முடைய மைண்டு தான் கிரியேஷனும் மைண்டு தான் இந்த எக்ஸாம்பிளெலாம் வச்ச என்ன சொல்கிறோம் ரெண்டு காசும் அதாவது மெட்டீரியல் காசு இன்டெலிஜென்ட் காசு சமஸ்கிருதத்தில் சொன்னால் நிமித்த காரணம் உபாதான காரணம் இந்த உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ரெண்டுமே தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி வச்சுருக்கோம் இதை அத்வைத சித்தாந்தத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு கேட்டால் இந்த விவர்த்த காரணமான பிரம்மன் அப்படியே தான் இருக்குது அது ஒன்றும் இல்லை இந்த மாயாசக்தி நம்ம அங்கே தான் மாயை கொண்டுருவோம் இந்த மாயாசக்தியில் சுத்த சத்துவத்தில் சுத்தம் இருக்குது சுத்த சத்வம் சத்துவப்பிரதானம் ரஜப்பிரதானம் தமப்பிரதானம் எல்லாமே இருக்குது அத்தனை விஷயத்தை எடுத்துக்கிறோம் மாயையில் மூணு மூணும் இருக்குது சத்வம் ரஜஸ் தமஸ் அது பெரிய லெவல்லையும் சரி சின்ன லெவல்லையும் சரி எல்லா லெவல்லையும் இந்த மாயா சக்தி இருக்குது மாயைக்கு மூணு குணம் இருக்குது இந்த சத்துவ குணத்தில் ஈஸ்வரன் அபிவியக்தபோது அதாவது ரிஃப்ளக்ஷன் சொல்லுவோம் அவட்சேதம்னு சொல்லுவோம் எப்படி சொன்னாலும் சரி இந்த பிரம்மனுடைய நிழல் இந்த பிரம்மனுடைய நிழல் சத்வகு அந்த மாயையில் சத்வகுணத்தில் வரும்போது அவர் தான் நிமித்த காரணமான ஈஸ்வரன் இதெல்லாம் நான் சொல்கிறது அத்வைத சித்தாந்தப்படி பேசக்கூடிய விஷயம் நிமித்த காரணமான ஈஸ்வரன் விவர்த்த காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மன் நிறகு நெருவிகாரம் அவர் சிருஷ்டிக்கு பண்ணவே மாட்டார் அவ்வியவகார பிரம்மன் இவர் தான் வியவகார பிரம்மன் யாரு இந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் கிட்ட வந்து அவர் அந்த ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருக்கார் அவரிடத்துல இருக்கிற இந்த மாயிலே படுத்துங்க மாயாசக்தி இருக்கு மாயாசக்தியில் இருக்கிற ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான் நிமித்த காரணம் அந்த மாயை தான் உபாதான காரணம் மாயை தான் உபாதான காரணம் மாயா பரிணாமி உபாதான காரணம் ஏன் மாயா பரிணாமி உபாதான காரணம் ரிஃப்ளெக்டட் பிரம்மன் இல்லாட்டி சகுணம் பிரம்மை மாயா சகிதம் பிரம்மை அதுதான் வந்து நிமித்த காரணம் மாயை தான் உபாதான காரணம் மாயையும் மாயையும் மாயா சகித பிரம்மனையும் பிரிக்க முடியாது ஏன்னு கேட்டால் பிரம்மன் இல்லாமல் மாயை காரியம் பண்ண முடியாது ஜடத்வாத் அச்சேதனத்வாத் ஆக அப்பேற்பட்ட மாயாசக்தி அப்போ ஈஸ்வரன்னு சொல்கிற போது ஈஸ்வரன்கிட்ட ரெண்டு அம்சம் இருக்கு ஒரு அம்சம் நிமித்த அம்சம் இன்னொரு அம்சம் மாயா அம்சம் இன்னொரு அம்சம் பிரம்ம அம்சம் நிர்விகார Nirguna Brahma Amsham Number 1. ரெண்டாவது அம்சம் மாயா எப்படி போட்டுங்கோ விவர்த்தோபாதான காரணம் பிரம்ம என்ன பரிணாமி உபாதான காரணம் மாயா உபாதான காரண பூதா மாயா அதில் இருக்கிற பிரதிபிம்ப சைத்தன்ய ரூபமாக இருக்கிற சகுணம் பிரம்ம இப்போ புரியணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மாயையை நெகேட் பண்ணால் அவுட் முடிஞ்சு போச்சு இதிலிருந்து தான் இந்த ஜீவர்கள் வெளிப்படுகிறார்கள் ரஜோகுணத்திலிருந்து நிறைய ஜீவர்கள் அவர்களுடைய கர்மாக்கள் அப்புறம் தமஸில் இருந்து பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதங்கள் முதல்ல அபஞ்சீகிருத பஞ்சமஹா எல்லாமே தமஸு அபஞ்சீகிருத பஞ்ச அப்புறம் பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதம் அப்புறம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் இந்த மாபெரும் யூனிவர்ஸ் சிருஷ்டி எல்லா ஒரே தத்துவந்தான் இத்தனையுமா இருக்குது அஹ விஸ்வஸ்மை நமஹா விஸ்வஸ்மை நமஹான்னு சொன்னால் இத்தனையும் மனசில் இருக்கணும் ஓம் விஸ்வஸ்மை நமஹா அப்படின்னு ஃப முதல் புஷ்பத்தை போடுறபோது நமக்கு மனசில் இத்தனை ஞானமும் இருந்து பண்ணுறது வேறு அது கிராட்டிடியூடு இல்லைன்னா இது புரியறதுக்காக தான் விஸ்வஸ்மை நமகா விஸ்வஸ்மை நம ஆஹா அதில் என்ன சொல்கிறார் அதனால தான் இதை சொன்னார் காரியபூத விரிஞ்சியாதி நாமபிகி அப்பி விஷ்ணோகோ ஸ்துதி உபப்பன்னா விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு சரியாக இருக்கும் தொம் பிரம்மாத்வம் விஷ்ணுஸ்தவம் ருத்ரஸ்தம்னு சொன்னேன் பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க அதுதான் இங்கே சௌரியம் அப்படி சொல்லலாம் இல்லாட்டி என்னாகும்னா பிரம்மா வேறே விஷ்ணு வேறேன்னு ஆயிடும் ஆகையினால் காரியசப்தேன காரண கிரகணம் ஏன் வந்து விஸ்வஸ்மை நமகான்னு சொன்னார்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பிரம்மனுக்கு அந்நியமாக இல்லைங்கிறத காட்டுறதுக்காக விஸ்வஸ்மை நமஹா விஸ்வம் நம விஸ்வம் அப்படிங்கிற பதம் அமைஞ்சதுன்னார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் விஸ்வ அபிந்தம் பிரம்ம விஸ்வ அபிந பிரம்மணே நமஹா இப்போ எப்படி இருக்கு பாருங்க விஸ்வ என்ன விஸ்வஸ்ம நம விஸ்வரூபாய நம விஸ்வ அபிந்திரம்மணே நம ரெண்டாவது அர்த்தம் விஸ்வ அபிபிரம்மணே நம அடுத்தது எத்வா பரஸ்மாத் புருஷாத் நிண்ணம் இதம் விஸ்வம் பரமார்த்த பரமா இது வியாபாரிகிருஷ்டின்னு அர்த்தம் ஆயிடுறது அப்போ முதல்ல சொன்னதெல்லாம் வியாவாரிகிருஷ்டின்னு ஆகிடுறது ஏன் இதை பரமார்த்ததான்னு சொல்லணும்னா இப்போ முன்னால் சொன்னதெல்லாம் வியாபாரிக்கும்னு ஆகிடுறது நான் பொதுவாக எடுத்துன்னு விட்டேன் விவரத்த காரணம்னு இப்போ என்ன சொல்கிறாருண்ணா இப்போ இதுக்குள்ளேயும் விவரத்த காரணம் உட்காந்துருக்கு இப்போ நம்ம படிக்கிறதுல பரஸ்பாத்து புருஷாத்து விஸ்வமிதம் ந பின்னம் ந பிண்ணமிதம் விஸ்வம்னு அப்சல்யூட் ஆங்கிளில் பார்த்தா பிரம்மனுக்கு அந்நியமாக விஸ்வம்ங்கிறதே கிடையாது கயிற்றுக்கு அந்நியமா பாம்புங்கிறது கிடையாது அப்படிங்கிறது பாம்புங்கிறது கிடையாது விஸ்வமித் அபிதீயத்தை பிரம்ம ஆக விஸ்வங்கிறது காரணத்துவேன பிரம்ம உச்சியத்தேன்னார் காரணத்துவேன பிரம்ம உச்சியத்தை இப்ப என்ன சொல்றாருன்னா காரணம்னே சொல்ல காரணம்னே சொல்ல வேண்டாம் பிரம்மம்னு சொல்லு விஸ்வங்கிறது ஜ விஷ்வம் விஷ்வம்னு சொல்லி ஜகத்துக்கு காரணமாக இருக்கிற பிரம்மன் நீ சொல்ல வேண்டாம் ஜகத்தே பிரம்மன் தான் என்னதுக்கு காரணம்னு பிரிகிறீள் அதுக்கு தான் நான் சென்ற வகுப்பில் என்ன சொன்னேன் நம்ம சாஸ்திரத்தில் இதை சொல்லிக் கொடுக்குற முறையே இப்படித்தான் கடவுளை எப்படி புரிய வைக்கிறோம்னா இந்த உலகம் இந்த படைப்பை நீ இருக்குன்னு ஒத்துக்கிறியா இல்லையா ஏன்னா அதனால தான் நம்ம கடவுளை பற்றியே பேசுகிறோம் இப்போ இருக்கேன் இந்த படைப்பு இருக்குது இந்த படைப்பில் நான் இன்பத் துன்பங்களை அனுபவிச்சுன்ட்ருக்கேன் எனக்கு அதானே பிரச்சனையே துன்பம் இல்லாத இன்பம் எனக்கு வேணும் அதுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்போ இந்த படைப்பை நான் பார்த்துருக்கேன் படைப்பு இருக்கிறது தெரியறதான் நான் தெரியும் இந்த படைத்தவனை தெரியறதான்னு கேட்டான் அடுத்தது படைத்தவனை தெரியல அப்போ படைத்தவன் தெரியலேங்கிறியே அப்போ சரி படைத்தவனுக்கு இல்லாமல் படைப்பு இருக்குமான்னு கேட்டோம்னு இருக்காது அப்படின்னு சரி ஆனால் படைத்தவன் தெரிகிறானோ தெரியலை படைத்தவன் எங்கே இருக்காங்க சுவாமின்னா படைப்பு முழுதிலும் படைத்தவனே இருக்கிறான் படைப்பு முழுவதிலும் படைத்தவனே இருக்கிறான் சொல்லப்போனால் படைத்தவனே படைப்பை படைத்தவன் யார் என்று கேட்கிறான் இது எப்படி இருக்கு படைத்தவனே படைத்த படைப்பை படைத்தவன் யார் என்று கேட்கிறான் ஏன்னா வேதத்துலேயே இருக்கு அந்த மந்திரம் சோ அங்க வேத யதி வானவேத அப்படின்னு வேதம் சொல்கிறது படைத்தவனுக்கு தான் படைத்தோம் என்பது தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு குதா ஆஜா தா குத எம் விசி கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா என்னாலேயே என்னோட சிருஷ்டியை சொல்ல முடியாதுங்கிறார் கீதையில் பார்க்குறோம் அதாவது கடைசியில் சொல்கிறார் நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே முதல்ல சொல்கிறார் ஹந்தத்தை கச்சயிஷ்யாமி திவ்யாஹியாத்மவிபூதய பிராதானியத குருஷிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே அப்படிங்கிறார் ஆரம்பிக்கிறபோது அர்ஜுனா விஸ்வரூபத்தை பற்றி உனக்கு சொல்கிறேன் ஆனால் விஸ்வரூபத்தை பற்றி உனக்கு சொல்கிறேன் ஆனால் என்னால் மு முக்கியமானது எதுவும் அதுதான் சொல்லுவேன் எது வந்து பிரயா பிரீடாமின்ட்டால் சொல்ல முடியுமோ எது முக்கியமோ அதை சொல்கிறேன் பிராதானியத்தியாமி ம ம விஸ்தரஸ்ய அந்த நாஸ்தி நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே என்னுடைய விபூதிக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிறார் அப்புறம் முடிக்கிறபோது என்ன சொல்கிறாருனா முடிக்கிறபோது ஏஷது உத்தேசத்திரோகா முடிக்கிறபோது சொல்கிறார் அதுவா பகுனைத்தேன கிம்ஜாத்தேன தவார்ஜுன விஷ்டபியாக இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து இது விபூதி யோகம் நான் விஸ்வரூப தரிசனத்தை சொல்ல விபூதி யோகத்தில் சொல்கிறார் இப்படி ஆக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த படைப்பு படைத்தவன் அப்படி தானே ஆரம்பித்தோம் நமக்கு கேள்வி என்னென்னா இதை யார் படைத்தார் சூரியன் வருவது எவராள் சந்திரன் வருவது எவராள் எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்குது க்யூரியாசிட்டி இருக்குது எப்பவும் வராது என்றைக்காக ஒருன்னா வரும் இந்த ராமகிருஷ்ணபிரமேஸ்வருடைய திருஷ்டாந்தத்தில் சொல்லுவார் அதாவது ஒரு அழகான மாந்தோப்பு வச்சுக்கோங்களேன் என்னது சப்பட்டை பங்கனப்பள்ளி எல்லோ மரத்த தோப்புன்னு வச்சுக்கோங்களேன் தோப்புக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான் தோப்புக்குள்ளே போன அங்கே இருக்கிற மரம் என்ன இலை என்ன அப்படிலாம் அதை பார்த்துட்டு இருந்தான்னு நடக்குமா அது சொல்லுவார் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கான் சில பேர் சில பேர் என்ன பண்ணுறான்னா தோட்டக்காரனை ஃப்ரெண்டு பிடிச்சிண்டு அவங்ககிட்ட ஒரு அஞ்சாறு பழத்தை வாங்கி சாப்பிட்டுருக்காங்கண்ணா யார் புத்திசாலின்னா அது மாதிரி ஆனால் ஒன்று ஒரு தோட்டத்தை பார்த்தோன்னே இந்த தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கு இது யார் கிரியேட் பண்ணால் இந்த இதை அப்போ அந்த அது யார் க்ரியேட் பண்ணாலும் இந்த கிரியேட்டரோட கான்டாக்ட் வச்சுக்கணும் அவர்கிட்ட இருந்தால் அது எதாவது நமக்கு கிடைக்கணும் அது திருஷ்டாந்ததுக்காக சொன்னேன் இங்கே விஷயம் என்னன்னா படைப்பில் நமக்கு ஒரு கேள்வி வர்றது இந்த படைப்பை படைத்தவன் என்ன ஏன் படைத்தான் கடவுள் அது ஒரு கேள்வி இருக்கே இவங்களெல்லாம் ஏன் படைத்தான் என்ன ஏன் படைத்தான் அப்படி படைத்தவொருத்தன் இருக்கானா இல்லை இது தானாகவே எப்படி தானாக வர முடியும் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் நம்ம அனுபவத்தில் எதுவுமே தானாக வர்றதில்ல ஏதாவது ஒரு பின்னால் ஒரு காரணம் இல்லாமல் காரியமே இல்லை இப்படியெல்லாம் க்யூரியாசிட்டி இருக்க போய் தான் இதை யோசிக்கிறான் குத ஆஜாத்தா குத இயம் விசிருஷ்டி அந்த அதனால்தான் வந்து சாஸ்திரத்தில் பார்க்குறோம் அந்த முண்டக்கோபனிஷத்தில் கேட்குறார் சிஷ்யன் கேட்குறார் ஏ என்னது கஸ்மின்னு பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் ஆ ஏக விஜானேன்னு சர்வ விஜானம் எல்லாம் மோக்ஷாதனம் எனக்கு கிரியேஷனை பற்றி புரிஞ்சுவிட்டால் இந்த க்ரியேஷனுடைய ரகசியம் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் இந்த கிரியேஷனில் நான் அனாவசியமாக இந்த நாசா பாஷங்கள்லாம் மாட்டின்னு முழிக்கிறதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணும் கற்றுக்கலாம் இல்லையா அதுக்குத்தானே ஏன்னா திடீர்னு வந்திருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இருக்க போகிறதில்ல இந்த நடுவில் வந்து இதுலேயே நான் இவ்வளவெல்லாம் பண்ணுன்ட்டுருக்கேன் இந்த அர்த்தகாமங்களில் போய் மாட்டின்ண்டு இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறேன் நான் அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா இது எப்படி கையாள்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் எப்படி இங்கே வாழ்கிற வாழணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம விசாரம் பண்ணுறோம் இதெல்லாம் என்னத்துக்கு அனாவசியமான விசாரம் காக்காய்க்கு பல் எவ்வளவுன்னு விசாரம் காக்க தந்த அதெல்லாம் எதா பிரயோஜனம் இருக்கான்னு காக்காய்க்கு பல் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்னப்பா பிரயோ பிரயோஜனம் இருக்குது அது மாதிரி இந்த படைப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னா படைத்தவன் யாருன்னு எனக்கு தெரியணும் அதுக்கு தான் பதில் சொல்கிறது சாஸ்திரம் பிரம்ம கிருஷ்ணர் கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் பார்க்குறோம் இல்லையா மஹா மகாபூதாநியகாரா புத்திர வியக்தேவச்ச இந்திரிய அனிதசை கஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சரா அது அபராங்கவந்துப்போோ நலோ வாயு ஃம்மனோரீம் மென்கிரஷ்டேயா பிரகிதி விதி மெ பராம் ஜீவூத்தம் மகாபாஹோ யம் தோனீ பூத்தி மத்னீத்ய அஹம் கிருத்ன பிரபவ பிரளயஸ்தரம் நான்கிச்சி தனஞ எதுக்கிதெல்லாம் திரும்பிரும்புர் மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வூத்தானி நாஹந்தேஷ்வஸித நானி பூத்தா பசியமே யோகமீஸ்வரம் பூதபிருன்னூதோ மகாத்மா பூதபாவன எல்லாம் இங்கே சொல்லணும் அத்தனைக்கு இங்கே வேலை இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த ஒம்பது அத்தியாயம் நாலாவது ஸ்லோகத்துக்கு அவ்வளோ வேலை இருக்கு இங்கே மயா தத்தமிதம் சர்வம் ஜகதவியமூர்த்தினா கிருஷ்ணர் சொல்கிறார் அவ்யக்த மூர்த்தினாமயா இதம் சர்வம் ஜகம் ஜகத்து தத்தம் அவ்வியமூர்த்தியாகிய என்னால் இந்த ஜகத் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கிறது மத்ஸ்தானி சர்வபூதானி எல்லாம் என்ன சார்ந்துதான் இருக்குது நச்சாஹம் தேஷ்வஸ்திதா அவைகளை சார்ந்து நான் இல்லை அப்புறம் அடுத்தது தான் பெரிய குண்டு நச்சமஸ்தானி பூதானி உண்மையில் முழுமையே கிடையாது பசியமே யோகமேஸ்வரம் கயிறு தான் பாம்பு முழுக்க வியாபித்திருக்கிறது பாம்பு கயிறை சார்ந்திரு கயிறு பாம்பை சார்ந்திருக்கவில்லை பாம்புதான் கயிறை சார்ந்திருக்கிறது உண்மையில் பாம்பு இல்லவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இங்கே மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியக்தம் இதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா விஸ்வஸ்மை நமஹா அது சொல்கிறபோது புரியும் இவ்வளவு அர்த்தம் இருக்கு இதில் ஆனால் இதில் என்னன்னா துவைத்தம் வந்து அத்வைத ஞானத்தில் துவைத பாவம் விவகாரம் அத்வைத்தம் ஃபேக்ட் துவைத்தம் ஆட்டிடியூடு மாறும் துவைதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கல்டிவேட் பண்ணணும் துவைத்தத்தை கல்டிவே இதெல்லாம் புதுசாக தோன்றுறது துவைத்தத்தை கல்டிவேட் பண்ணுறதுக்கு துவைத்தத்தில் துவைத்தத்தையே கல்டிவேட் பண்ணுறத்துக்கு தர்மசாஸ்திரம் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் அத்வைதானம் தெரிஞ்சதுக்கு பிறகு துவைத்தம் இன்னும் கல்டிவேட் ஆகிடும் ரொம்ப பண்பட்டுடும் தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி துவைத்த பக்தி பண்ணினாலே நமக்கு வந்து துவைதத்தில் நிறைய பண்பாடு சாதன சதுஷ்டையை சம்பத்தியை சம்பாதிச்சு விடலாம் அதுக்கப்புறம் வந்து அத்வைத ஜானத்தை சம்பாதிச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறமும் துவைத்தம் கண்டினியூ பண்ணுறப்போகுது கன் கண்டினியூ பண்ண போகிறது அப்போ என்ன இருக்குன்னா அந்த துவைத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண் பண்ண தெரியும் அதுக்கு எவ்வளோ ரியாலிட்டி கொடுக்கணுமோ கொடுப்போம் ஆக பரமார்த்ததா இப்போ என்ன பண்ணிவிட்டாருன்னா பரமார்த்ததஹான்னு சொன்னால் தேர் இஸ் நோ காரிய காரண பாவம்னு அர்த்தம் ஏன் வச்சுக்கோங்க காரண காரிய பாவம் கிடையாது இதில் தான் ஆக்சுவலாக விவரத்தை காரணம் உட்காந்துருக்குது முதல்ல சொன்னது காரணத்துவேன விஸ்வமித்துச்சதே பிரம்மை அப்போ அவரை என்ன பண்ணிவிட்டார் மாயா சகிதமாகவே எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறார் ஏன்னா இதை சொல்கிறதுனால பரமார்த்ததாங்கிற சப்தத்தை சொன்னதுனால அங்கேயே நம்ம காரணத்துவேனேன்னு சொல்லி சொன்னால் போகிறோம் விவரத்தை காரணத்தேன்னு சொல்லிவிடலாம் கஷ்டம் கிடையாது ஆனால் ஆதவு தூ விஸ்வதி காரியசப்தேன காரணக்கிரகணம் அப்படி எடுத்துட்டேங்கிறார் முதல்ல நான் என்ன பண்ணேன் விஸ்வங்கிறத காரியமாக எடுத்துண்டு அதுக்கு காரணமாக நான் பிரம்மனை எடுத்துட்டேன் அப்படி எடுத்துட்டதுனால என்னாகுதுன்னா காரியத்தை காரணத்தில் சொல்லலாம் பிரம்மனே நமகான்னு விஷ்ணா விஷ்ணுவை அர்ச்சனை பண்ணலாம் அதுக்காக வேண்டி ஆக காரிய நாமங்கள்லாம் காரணத்துக்கும் பொருந்துங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஸ்தவமாக சொன்னால் காரியமாவது காரணமாவது பிரம்மைவ ஜெகத் பாசத்தே அவித்யா பாசத்தே மாயையா பாசத்தே அப்படி புரிய வைக்கிறார் ஆக அபிதேயத்தை பிரம்ம அதுக்கு பிரமாணம் என்னன்னா முண்டகோபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறார் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் புருஷ ஏ வேதம் விஸ்வம் எல்லாம் முண்டகோபனிஷத் மந்திரத்தையே கோட் பண்ணிவிட்டார் முதல்ல ரெண்டு ரெண்டு பதினொன்று எடுத்துக்கிறார் அப்புறம் ரெண்டு ஒன்று ஆஹா புருஷையே வேதம் விஸ்வம் முதல்ல போட்டுக்கலாம் அப்புறம் ரீ அரேஞ்ச் பண்ணி சொல்கிறார் ஞாபக வச்சுக்கணும் ஏன்னா புருஷையே வேதம் விஸ்வங்கிறது ரெண்டாவது முண்டக்கம் முதல் ஹண்டம் பத்தாவது மந்திரம் அப்புறம் ரெண்டாவது முண்டக்கம் ரெண்டாவது ஹண்டம் பதினோராவது மந்திரம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் பிரம்மை வேத தமதம் புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் பிரம்மதக்ஷிணதோத்தரேண அதச்சோர்தஞ்ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் இனி மூணாவது ஒரு மீனிங் சொல்கிறார் இப்போது நம்ம ரெண்டு மீனிங் தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக இங்கே விஸ்வசாரண விஷ்வமித்துச்சேர முதல்ல அப்படி எடுத்துக்கணும் அதே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு ஆதோ திரு விஷ்வீக காரியசென காரணிரணம் காரியபூதவிருந்த அப்படி விஷ்ணோ இப்பப்படி தரிசயத்து அதை காட்டுறதுக்காக வேண்டி ஆஹா பிரம்மனை வந்து பிரம்மனே பிரம்மத்தை வந்து விஷ்ணவே நமகா விஷ்ணுவை வந்து பிரம்மனே நமஹா அப்படின்னு சொல்ல முடியுங்கிறதுக்காக வேண்டி இப்படி சொல்கிறார் அப்புறம் இன்னொரு கோணத்தில் என்ன சொன்னார்னா விவரத்த காரணம் இப்போ பரமார்த்தத்தாக சொன்னார் இல்லையா அதுத்தான் விவரத்த காரணம்னு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ முதல்ல சொன்னதை வந்து என்ன எடுத்துக்கிறதுன்னா அபின்னிமித்தோபாதான காரணமாக எடுத்துக்கிறது முதல்ல சொன்னது அபின்னிமித்தோபாதான காரணம் இப்போ சொல்கிறது விவர்தாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பாஷ் வியலம் அதுவா விசதித்து விஷம் ப்ர்துஷ்டு விசந்தி பூத்திய विश्वं விஷம் ப்ரவிசந்தி कार्यभूतमेशः, சகத் காரியமேஷா விஷத் விஷத்திரா விஷதி விஸ்வம் பிரி அடுத்த விகல்பம் அல்லது விஷத்தீதி விஸ்வம் பிரம்ம விஷதி விஷத்தின்னா நுழையிறதுன்னு அர்த்தம் விஸ்வம் பிரம்ம எப்படி என்ன பிரமாணம் எல்லாத்துக்கும் பிரமாணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணத்தை காட்டுவார் இப்போ பார்த்திங்க இல்லையா முதல்ல என்ன சொன்னார் பிரம்மை वेदं, विश्वमिदं, வரிஷ்டம் அப்புறம் அடுத்தது என்ன புருஷ वेदं, விஸ்வம் அப்படின்னு உபனிஷத் பிரமாணத்தை காமிச்சிருக்கார் இங்கேயும் உபநிஷத்தை காட்டுறார் தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத்து அணுப்பிரவேச்ருத்தின்னு பேர் பிரம்மதேவன் அதாவது இறைவன் இதை படைத்து நுழைந்தார்னு இருக்குது அந்த நுழைந்தார்ங்கிறது வந்து சங்கராச்சாரியார் ரொம்ப விசேஷமாக வியாக்கியானம் பண்ணி எப்படி நுழையிறது ஸ்பேஸ் ஸ்பேஸுக்குள்ளேயே நுழையிறதுனா எப்படி இருக்கும் ஸ்பேஸில் ஸ்பேஸ் நுழைஞ்சிது அப்படின்னா எப்படி இருக்கும் உன் தலைக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குதுன்னு தெரியும் ஆகையினால ஸ்பேஸில் நுழைஞ்சிது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியர் கடைசியில் நிறைய விசாரம் பண்ணின்னு சொல்கிறார் நுழைஞ்சதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா அதில் அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குது நம்ம கான்ப இந்த உடம்பு மனசு புத்தியில் இந்த அகம் இத்தி விறத்தி ரூப்பேன நான்கிற விறத்திக்கு எது விஷயமோ அது எது அகம் விறத்திக்கு விஷயம் என்ன அகம் நான் அப்படிங்கிறேன் இந்த விற்பிக்கு விஷயம் என்னதுன்னா இந்த விற்பிக்கு விஷயம் வந்து சரீரமாக தேகமாக இந்த விற்பிக்கு விஷயம் வந்து அந்தக்கரணமாக இந்த விறத்திக்கு விஷயம் என்னென்னா சைதன்யந்தான் மற்றதெல்லாம் விஷயமே கிடையாது அகங்கிற விற்பிக்கு விஷயம் என்னன்னு கேட்டால் ஏன்னா இது எல்லாமே ஒரு லெவலில் காணாமல் போய்டுறது நாளைக்கு முன்னாடி இல்லை பின்னால் வரப்போகிறது ஆனால் அகங்கிறது எங்கன்னா இந்த அந்த கரணத்தில் அவைலபிளாக இருக்குது அதைத்தான் விஷத்தின்னு அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆஹ விஷத் அணுப்பிரவேசா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இங்கிலீஷில் சொன்னால் அவைலபிளி வியக்தவம் சர் ஆமோதனத்தில் இருக்கே ஒரு ஸ்லோகம் இருக்கே சர்வோபிய சதாப்பேவாசேத்திபவத் சதாப்பதாத்மா நிறவாசே எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் அது புலப்படுவதில்லை புத்தவு ஏவ அவபாசேத புத்தியில் தான் வெளிப்படுகிறது எப்படின்னா கண்ணாடியில் பிரதிபிம்பத்தை போல ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத்து அது மாதிரி தான் அங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்க ஆகையினால் விஷதீதி பிரம்மா அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஓரொரு வஸ்துவையும் ஆராய்ச்சி பண்ணினால் அதுல பிரம்மன் இருக்காங்கிறது புரியும் அணோரணியான் எதவனால் யார் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி அதுதான் அது ஸ்ருதேக உபனிஷத்து தைத்திர உபனிஷத்து ரெண்டு ஆறு காம்சூட்டர் அடுத்தது என்னென்னா கிஞ்ச சம்ஹிருத்தவ் விசந்தி சருவாணி இப்போ பாருங்க முதல்ல என்ன சொன்னார்னா படைப்பிற்குள் அவர் நுழைந்தார்னர் இப்போ ரெண்டாவது என்ன சொன்னால் எல்லா படைப்பும் அவருள் நுழைகின்றனர் இது எப்படி இருக்குதுன்னா அதாவது ஆகாசம் எல்லா படைப்புக்குள்ளும் நுழைஞ்சுது அப்புறம் படைப்பெல்லாம் ஆகாஷத்துக்குள்ளே நுழைஞ்சுது நான் எப்படி இருக்கும் கட்டடத்துக்குள்ளெல்லாம் ஸ்பேஸ் வந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் கட்டடத்துக்குள்ளே ஸ்பேஸ் நுழைஞ்சுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கட்டடத்துக்குள்ளே ஸ்பேஸ் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி எல்லா கட்டடமும் ஸ்பேஸுக்குள்ளே போச்சுன்னா என்ன அர்த்தம் எல்லாம் தூள் தூளாக போச்சுன்னு அர்த்தம் ஆ விஷந்திங்கிற கிஞ்ச சமகிருத்தவுன்னா சம்ஹ்ருதான் சிருஷ்டி ஏதாவது லயக்காலே சம்ஹார காலே சம்ஹார காலே சர்வாணி பூத்தானி அஸ்மி इति இது விஸ்வம் ஆஹ அணுப்பிரவேச்ருத்தியின் மூலம் எல்லாவற்றிலும் நுழைந்தவராகக் காணப்படுவதால் அவர் விஸ்வம் என்று சொல்லப்படுகிறார் எல்லா பிரபஞ்சமும் இவரிடத்தில் நுழைவதால் அவர் விஸ்வம் என்று சொல்லப்படுகிறார் அதான் விஷயம் அதுக்கு என்ன பிரமாணம்னா எத் பிரயந்தி அபிசம் அனுப்பவேஷத்து திருஷ்வா துப்பாவிஷத்து அது பிரமாணம் இங்கே நயன் அபிசம்விசந்தி எல்லா பிரபஞ்சமும் எதுனிடத்தில் போய் ஒடுங்குகிறோ அப்படி சொன்னார் இது தி அப்படி இருக்கோ சகலம் ஜகத் காரியூத்தம் எஷ விஷதி விஷத்த விஷத்தியற்றச்ச அகிலம் விசதி ஏஷஹா விஷத்தி அகிலம் விஷத்தி அகிலஞ்ச விஷத்தி ரெண்டும் எடுத்து விட்டார் உபயதாபி விஸ்வம் பிரம்ம இதி ஆஹா அவர் நுழைஞ்சாரோ அதெல்லாம் இவர்கிட்ட நுழைஞ்சுதோ எப்படி பார்த்தாலும் விஷதி இது விஸ்வம் ஆஹா முதல்ல என்ன சொல்லிட்டார் விஸ்வம்னா படைப்பு படைப்பின் காரணமாக இருப்பவர் அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து படைப்புக்கு அந்நியமாக இல்லை படைப்பின் காரணமாக இருப்பதால் அவர் விஸ்வம் என்று சொல்லப்படுகிறார் விஸ்வத்துக்கு கார் விஸ்வகர்த்தா இப்படி போட்டுங்கோ விஸ்வகர்தரே நமஹா விஸ்வகர்த்ரே நம அப்புறம் என்னது விஸ்வரூபாய நமஹா ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்துவரே தம்பி விஸ்வரூபாய வை நமோ நம ஆஹ விஸ்வஸ்ம நம விஸ்வரூபாய நம விஷ்வக்த விஸ்வகர் நிமித்த காரணம் விஸ்வஸ்மீ நமான்னா உபாதான காரணம் உபாதான காரணம் அப்புறம் விஸ்வாய நம திரும்பவும் விஸ்வஸ்மய நமான்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா பிரம்மணே நம விவர்த்த காரணமாக எடுத்துக்கிறது பரமார்த்ததாக சொன்னார் இல்லையா அது எடுத்துக்கிறது அப்புறம் இப்போ அடுத்தது என்னென்ன விஸ்வஸ்மை நமகான்னா என்ன அர்த்தம்னா எல்லா எல்லாவற்றிலும் நுழைந்தவராகவும் எல்லாம் உம்மிலும் நுழைவதாகவும் காணப்படுகின்ற உம்மை போற்றுகிறோம் வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆகா விஸ்வம் பிரம்ம எப்படி சொன்னால் என்ன பிரம்மனை நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பண் நிமித்த காரணமாக உபாதான காரணமாக அபிநிமித்தோபாதான காரணமாக இப்படியெல்லாம் சொல்லி அப்புறம் விவரத்தை காரணமாக சொல்லி கடைசியில் என்ன கன்க்ளூஷன்னா எப்படி பார்த்தாலும் சரி பிரம்மனே நமஹா எப்படிலாம் நீ பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லித்தரேன்னு அர்த்தம் எதுக்கு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் போகிறதானா நீ என்ன பண்ண போகிற நான் சொல்லிவிட்றேன் சீக்கிரம் முடிச்சு விட்றேன் நீ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அரக்டே தானே நடிக்கப் போகிற அதுக்கு இதை பண்ணேன் படிக்கிறதுக்கு இது வாழ்க்கைக்கு எதுக்கு வந்து நீ பிறக்கிறது பிறந்த இறைவனை அறிவதற்கு இந்த மனித பிரவி பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே ஆக இந்த ஜென்மா எதுக்குன்னா ஈஸ்வரனை ஈஸ்வர ஜானத்தை அடையிறதுக்கு தானே அக விஸ்வம் பிரம்ம இதி இனி கோட் பண்ணுறார் நிறைய ஆரம்பிச்சு அந்த உபனிஷத்தை சொல்கிறார் என்ன சொல்ல போகிறார்னா ஓங்காரகான்னு சொல்ல போகிறார் விஸ்வசப்தத்துக்கு ஓங்காரகான்னு சொல்ல போகிறார் அந்த ஓங்காரகான்னு சொல்கிறத்துக்கு நிறைய கொட்டேஷன் கொடுக்குறார் இந்த பேஜை விட்டுட்டு அடுத்த பேஜையும் விட்டுட்டு அதாவது என்னோட புத்தகத்தில் சொல்கிறேன் கோரக்பூர் இந்த புக்கு இதில் வந்து ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் கடைசியில் தெரியும் இத்தியாதி ஸ்மிருதேஷ்ட முதல்ல இத்தியாதி ஸ்ருதி பிகின்னு போட்டிருக்காரு அப்புறம் இத்தியாதி ஸ்மிருத்தேஷ்ட விஷ்வப்தேன ஓங்கார அபியத்தை வாச்சவாச்சகோ அத்தியபேத அபவ் விஷ்வா இரோ விஸ்வஸ்ம நம என்ன அர்த்தம் ந ஓங்காரா நம விஸ்வஸ்ம நம்கிருப்பமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இப்போ ஓம் காராத்ம நம அப்படி சொல்ல போகிறார் ஏன்னா இதுக்கு வேறொரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் தஸ்ய வாச்சக பிரணவா யோகசாஸ்திரத்தில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிறார் இறைவனை குறிக்கும் சிறந்த மேலான சொல் எதுன்னா பிரணவ தஸ்ய வாச்சகா பிரணவ தசா என்னர்த்தம் தஸ்ய ஈஸ்வரஸ் அது ஒரு சூத்திரம் இருக்கும் ஈஸ்வரனுக்கு லக்ஷணம் சொல்லுவார் க்ளேஷ கர்ம விபாக்க ஆசையை அபராமிருஷ்ட புருஷவிசேஷ ஈஸ்வர ஈஸ்வரனுக்கு லக்ஷணம் க்ளேஷ கர்மவிபாக்கை அபராமஷ்டபுருஷவிசேஷா ஈஸ்வரச்சகிர்ததபாவனம் இதூத்திரம் ஈஸ்வரனோட லக்ஷணத்தை சொல்லி அந்த ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுறத்துக்கு ஓங்காரம் வேணும்னு சொல்லி அந்த ஓங்காரத்தை நீ ஜபம் பண்ணின்ட்டு அதை அதோடய அர்த்தத்தையும் நினைக்கணுங்கிறார் தத் ஜபஸ்ததர்த்த பாவனம் இது எதுக்குன்னா சமாதிக்கு சித்த நிரோதம் பண்ணுறத்துக்கு இது உபாயம் அது தொடர்ந்து அப்புறம் பார்ப்போம் நம்ம இந்த அளவில் இதை பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த வகுப்பில் இதை படிக்கலாம் நமோஸ்வன் சகசிரமூரே சகசிர்கிஷிபாஹவே சகசிரநா புருஷா சகசிரோட்டிணே நம மூத்தியெல்லாம் வாழி எங்கள்மோனி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் கோவிந்தனீனம் ஆதிகுநாஸ்மீ சத்நாறீ